நற்றினை வானொலியோ இன்றைய தகவல் துளியை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமர அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் மாதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம் என்று மாதா பிதா குரு மூவரையும் வணங்கி இன்றைய தகவல் துளி வழங்குபவர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமர சாமி பாண்டவர்களும் கௌரவர்களும் இளம் வயதில் குரு துரோணாச்சாரியரிடம் கல்வி பயின்றார்கள் குரு துரோணரும் அனைவரையும் சமமாக பாவித்து கல்வி புகட்டி வந்தார் மாணவர்கள் புரிந்து கொண்டார்களா என அறிய அவ்வப்பொழுது மாணாக்கர்களிடம் வினாக்களை கேட்பார் பாண்டவர்கள் ஐவரும் வினாக்களுக்கு சரியாக விடையளிப்பார்கள் கௌரவர்களோ தவறாக பதிலளிப்பார்கள் சில சமயம் பதிலே சொல்ல மாட்டார்கள் பதில் கூறிய பாண்டவர்களையே அதனால் துரோணாச்சாரியார் அடிக்கடி வினாக்களை கேட்பார் இதனை தவறாக புரிந்து கொண்ட கௌரவர்கள் தந்தைரா தாத்தா பீஷ்மரிடமும் ஆசிரியர் எங்களுக்கு பாடம் சொல்லியே கொடுப்பதில்லை ஆசிரியர் பாண்டவர்களுக்கே சொல்லி கொடுக்கிறார் அவர்களையே கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்கிறார் என்று குற்றம் சுமத்தினார்கள் தந்தையும் தாத்தாவும் குரு துரோணாச்சாரியார் பாரபட்சமாக நடந்து கொள்ள மாட்டார் நம் ஏதோ தவறு இருக்கிறது என்று பேசிக்கொண்டே துரோணாச்சாரியரை சந்திக்க சென்றார்கள் துரோணாச்சாரியார் அவர்களை வரவேற்று என்ன காரணமாக என்னை காண வந்தீர்கள் என்று கேட்டார் அவர்களும் கௌரவர்கள் கூறிய காரணத்தை கூறினார்கள் உடனே துரோணாச்சாரியார் நான் இரண்டு தரப்பினரையும் சமமாக பாவித்தே அனைத்தையும் கற்றுத் தருகிறேன் கற்பித்த பிறகு கேட்கும் வினாக்களுக்கு பாண்டவர்கள் உடனுக்குடன் விடையளிக்கின்றனர் துரியோதன தரப்பில் விடைய வருவதில்லை என்றார் இந்த குழந்தைகளின் மனப்போக்கினை அறிந்த பெரியவர்கள் இருதரப்பினருக்கும் பரீட்சை வைத்து பார்க்கலாம் என்று முடிவு செய்தனர் பாண்டவர்களை மறுநாள் காலை பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அழைத்து ஒரு சிறு தொகையை இருவருக்கும் சமமாக கொடுத்து வீடு நிறைய நிறைந்து இருக்குமாறு இந்த பணத்தை கொண்டு சலவு செய்யுங்கள் நாளை வருகிறோம் என்று கூறி சென்றனர் கௌரவர்கள் தன் கையில் உள்ள பணத்திற்கு வைகோலை வாங்கி வீட்டை தாழிடக்கூட முடியாத நிலைக்கு அடுக்கி வைத்தனர் பாண்டவர்களோ தன்னிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை எப்படி செலவு செய்யலாம் என்று மிகவும் சிறப்பாக சிந்தித்து வீட்டை புதுப்பித்தனர் வீடு வெள்ளை அடிக்கப்பட்டது கோலங்கள் போடப்பட்டன மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டன அறுசுவை உணவு தயாரிக்கப்பட்டது பன்னீரும் சந்தனமும் அருகில் வைக்கப்பட்டன தட்டில் தாம்பூளம் பழம் இனிப்புகள் அனைத்தும் இடம்பெற்றிருந்தன ஊதுவத்தி சாம்ராணி புஷ்பம் இவைகளின் வாசனை மூக்கை துளைத்தது கையில் உள்ள எஞ்சிய பொருளுக்கு அங்கவஸ்திரம் வாங்கப்பட்டது மறுநாள் திருதிராட்டிரும் பீஷ்மரும் வருகை பாண்டவர்கள் ஐவரும் அவர்களுக்கு பட்டு அங்கவஸ்திரம் அணிவித்து மலர் மாலைகளுடன் எதிர்கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தனர் குடிப்பதற்கு பால் பழம் வழங்கப்பட்டது ஊர்வத்தி சாம்ராணி சந்தனம் இவற்றின் மனம் மூக்கை துளைத்தது அறுசுவை உணவும் பரிமாறப்பட்டது பின் தாம்பூலம் வழங்கப்பட்டது இருவரும் அவர்களது உபசரிப்பில் மெய்மறந்து போனார்கள் பாண்டவர்களின் அறிவு கூர்மையை பாராட்டினார்கள் கௌரவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம் என்று ஆர்வத்துடன் திருதிராட்டிரும் பீஷ்மரும் துரியோதனன் வீட்டிற்கு சென்றனர் துரியோதனன் தந்தையை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏனப்பா இவ்வளவு தாமதம் தாத்தாவுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை பாண்டவர்களுக்கு வீடு நிறைய பொருட்கள் வாங்கி வைக்க தெரியாது தேசிகள் என்று தூச்சினான் துரியோதனா வீடு நிறைந்து இருக்குமாறு செய்து விட்டாயா என்று இருவரும் ஆர்வத்துடன் கேட்டார்கள் வீட்டை திறக்க முடியாத அளவிற்கு நிறைத்து வைத்து என்று கூறி கஷ்டப்பட்டு கதவை திறக்க பாதி அளவு கூட திறக்க முடியவில்லை அந்த அளவிற்கு வைகோல் அடைக்கப்பட்டிருந்தது துரியோதனின் இந்த நிலையை பார்த்து தந்தையும் தாதாவும் வெட்கி தலை குனிந்தனர் மற்றவரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் மற்றவர்களை பார்த்து போட்டி போடுங்கள் ஒருவர் அறிவிலும் ஆற்றலிலும் நற்குணத்திலும் சிறந்து விளங்குகிறார் என்றால் அவர் போன்று நாமும் உழைக்க வேண்டும் அவர் கடந்து வந்த பாதை என்ன அவரை போல் வாழ்வில் உயர கடுமையாக போராடி ஓயாது உழைப்போம் என்று உறுதி எடுங்கள் சும்மா எதையும் அடைய முடியாது கல்வி கேள்விகளால் பெற்ற அறிவோடு உண்மை அறிவும் உடையவராக திகழ வேண்டும் சென்ற இடத்தால் செலவிடா தீதொறி நன்றின் பால் உயிப்பது அறிவு என்கிறார் வள்ளுவர் சென்ற இடத்தால் செலவிடா தீதொறிஇ நன்றின்பால் உயிப்பது அறிவு என்கிறார் வள்ளுவர் மனதை அது சென்ற புலன்களில் எல்லாம் விடாது தடுத்து அப்புலன்களில் நன்மை தீமைகளை நன்கு அறிந்து நல்லதில் செலுத்துவதே அறிவாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துளியால் விருந்து படைத்தவர் சா தேன்மொழி முத்துக்குமார சுவாமி